து வழக்கம் கண்டாண்ட சன்னியாசில தரிசனம் ஒருவா போராடாம் எல்லாரும் உட்பாறப்பாக போராடு அப்ப அர்ஜுன என்ன பண்ணா சுவாமி சிந்திச்சிருக்கா வந்தா நீங்க சொல்லணும்னு அதே மாதிரி ரமணீஹே ரமணீயமான அழகான பாடகெல்லாம் எனக்கு எல்லாரும் உட்காருங்கள் உட்காருங்கள் சொல்லாம் அர்ஜுனன் அஹகாரம் அடிக்கடி நம்ம நாணாம் காஷாயத்தை எடுத்து தலையிலேயும் காதலையும் வாக்கினும் மூடிக்கிறாங்க என்ன நல்லா நமக்கு மாறும் எல்லாம் பார்த்து அப்படின்னு யாராவது தெரிஞ்சுது எங்க ஆட்டு சேரே அஹதாரம் எல்லாரையும் சௌக்கியமான சன்னியாசி பலராமஸ்வாமி ஒன்று வந்தனாமே ஷ அப்புரம் பிரமீ பூஜை சுண்டாம்பன் ஸ்ரீ வாமகாலே பாத்தேயிருஷ்ணா எந்த நாணி வந்துஷன் கூடே சாசுமாசியம் மரணமூலியோ சாதுர்மாஸ்யத்தை நம்மூரில் பண்ண வந்திருக்காங்க கமிஷிபுரம் கூட விரதம் அவளை நம்ம உதவிக்கணும்னு பிரார்த்திக்கணும் என்ன இல்ல எங்க வைக்க மாசம் நம்ம கட்டடத்தில் எந்த கட்டடத்தில் அவரை வைக்கலாம் அதுக்கு சுவாமி நாளாம் சன்னியாசிக்கு காடுதான் நீர் கவலைப்படுத்துனாராம் அப்படி தான் சொன்னாரே தெரியுவாளே சொன்னாலாம் நான் நம்ப மாட்டேன் பரமாத்மா நான் நம்ப மாட்டேன் என்று சன்னியாசி இல்லாம் அவர் காடு சார்ந்து இருக்கணும் அதுதான் உச்சிதம் நாளாம் அவ காடுபோது அவன் அந்த பண்றதா அப்படின்னா கிருஷ்ணா நீ சிறுபையன் ஆகினாலும் இப்ப இல்ல இப்படி சொல்ல இல்லை மகான் வேளை பார்த்து சுவாமி சொன்னார் அந்த தன்யாஜி எப்படி இருக்காங்க சொல்றேன் அவரை பாக்குற போது எனக்கு சந்தேகமா இருக்கு நாளைக்கு ஏதாவது சாமால் திருட்டு போனா எந்த கிட்ட சொல்லப்படாதுன்னு ஆரம்பிச்சுவாமி ஏதாவது பதார்த்தங்கள் கட்டுக்கொடுத்தா அப்புறம் என்ன கேட்டப்படாது அப்ப சுவாமி சொன்னா அண்ணா நீங்கள் நான் சொன்னா நீங்கள் தப்பா அமைக்கிறீர்கள் உங்க இஷ்டப்படி செய்து உங்களுக்கு நான் சம்மதி கொடுக்க மாட்டேன் ஆம் பகவான் நம்ம அரவணிக்கு பக்கத்துல ராஜவனம் இருக்கே திவ்யமான தோட்டம் ராஜாங்க தோட்டம் அதுக்கு பக்கத்துல நம்ம கன்னிகையுடைய கிரகம் சுகத்ரையினுடைய அரண்மனையும் இருக்கு அதை சுச்சி இருக்கு தோட்டம் பிட்சையெல்லாம் சுபதிரி கன்னியாகிருஷத்தில் நடக்கட்டும் அவருக்கு சூத்தத்தில் போய் ஜபங்கள்லாம் அவர் பண்ணட்டும் அதற்கு சுவாமி சொல்றாள் அண்டா சந்தத்தை கேளுக்கோ இவன் சை பார்த்தா இவன் சாமானிய சாசியாக்கொண்டே நல்ல பலிஷ்டராக இருக்கார் லட்சணம் வேற வாத்தோமுகமா இருக்கு ஐஸ்வர்யமோ சுற்று களையோ சுற்று வரணும் தெரியுது இவர கொண்டு கன்னிகாத்தின் சமீப திரிக்கப்படாது கன்புரீபே நயுத்த விதிமேலை கல்யாபுரத்தில் கொண்டு போயிருப்பது அந்த விஷயம் எல்லாம் பொழுத்துள்ளது கல்யாணத்தோன எனக்கு மேடம் சுவாமி நீங்களை தர்மத்த உபதேசம் பண்றவாழ் உங்களுக்கு எப்படி தூண்டுகோ இப்படி செய்யுதோ என் மனசுல பட்டத்தை சொன்னேன் நாளுக்கு ஏதாவது குத்தம் வந்துதான் என்ன காரப்படாது இப்படி சுவாமி சம்பேத குத்தம் கொண்ட பாரத நீங்கிறதுக்காக ஆடாம் பரமாத்மா நீங்க சொல்றதுக்கு நாம் விரோதமா பேச மாட்டேனாம் உண்டு வச்சு ஏற்பாடு பண்ணம் இந்த அவன் அண்ணன் அண்ணா துவாராவா வருட்டம் என்ன அர்ஜுனத்தையும் சுபதிரிவாமி பகவான் உடைய சங்கல்பம் அதற்காக சுவாமி உங்களை தான் வந்து படிக்க கூடாது பலராம சுவாமி நாளைக்கு தங்கத்தையும் சொல்லக்கூடாது அவர் பேசியில வந்து சொல்லணும் சுபத்திரியை காணாம போன உடனே அவர் வாட்டுக்கு தொடர்றாரு என்ன சொல்றாங்க சாமானிட்டு போறாங்க சொல்லக்கூடாதுன்னு சொல்லிருக்காரு அதனால சொல்றதுக்கு பயப்படுறாரு அறிந்தவன் அவர் தப்பு பண்ணுவரா சன்னியாசி திரிவாள பற்றி புரியலான் நினைக்காதே தைரியம் இல்லாத போனால் விஷேதிகளில் வைராக்கியம் வரா காட்டாயத்தை கட்டுவரா சத்யாதி சத்யம் பேசணவன் இங்கியத்தை ஜெயிச்சவன் திரையிருவே கிட்டுப்பட்டிரிவாடப்பதி பூஷணப்படாதே கிருஷ்ணாநாடாபலராமன் புன்னீகம் கன்யபுரத்தில் கழிச்சு போய் सुभद्रेट श्रीक्रोष्ठिया ऐर्पा सुन सुन पर चुंद सुष नाई சியாசி கூட மோராடான் கூட கொஞ்சம் அந்தந்த போலோமே கையை போய் பிடிச்சாடாம் நாம் தொடர் அவங்களையும் கண்டாடாம் உபமுுமிகரான அர்ஜுனன் பரமாத்மா சந்தேஸ்வரன் முதல் லயம் தானும் ருக்குணி சத்யபாமி வயசில் போனாலே திவ்ய ருக்குணி சத்யாமியுள்ள தானும் அருண்மணக்கி முதல் லயத்து போனாலாம் சத்யாமியும் யாரும் தெரியுமாள் அது தெரிய சார் சுவாமி சொந்தான் சந்தோஷப்பட்டாம் உப்பு சத்யபாமி சங்கம் முதல்ல தீர்யாத்திரை சொல்லுங்கள் வந்து பாச வந்து வந்தால் சுபத்திரா கல்யாணம் ஷீகிராயிடும் மனசு கூட சந்தோஷப்பட்டுண்டா சத்யா சத்யா ரொம்ப சந்தோஷப்பட்டான அர்ஜுனும் கியாபுரம் போய் வந்தால் சுவாமி அய்யும் போதா சொன்னாலும் சந்திச்சார் நம்ம தேசமில்லை ரொம்ப நியமத்துலாம் தெரியும் கன்னியாபுரத்தில் அவுட் பூஜை பண்ணணும் நீ அவருக்கு எப்போ அப்படி உல்லாசம் தோன்றும் ஒப்பந்த பக்கத்து தோட்டத்தில் கவராட்சம் போகணும் ூஷ பண்ணணும் ஆனால் இதெல்லாம் நான்குள்ள என்ன அபிப்பிராயம் இல்லை அதினேத்யாதவர் முந்தியெல்லாம் மாற்றதில்லை அண்ணா குடும்ப நாடா தெரியுமா ஒருவர் அண்ணா சுந்தி ரொம்ப நந்தா பூஜை அவர் அவர் இஷ்டப்படி நடக்கணும் அண்ணா அவர் சாசி ஜம்மான் இவருஷிண்டே ஜென்மின் பிரச்சாரங்காய் சந்திக்கலா கல்யாண மஹாடு மனோவா இவர்கிவூதியான சகோதரி காணும்போதெல்லாம் மந்தபரிக்காரம் தாருதான் யுவாயுக்கு மந்தபரிக்காரம் தாழாம் முத்து தெருவுச்சூடுவனா திருவுச்சுட்டே அவன் சட்டம் போட்டு ஊர்புட போனாலும் திருந்தி அப்ப என்ன பண்ணுறாரா அர்ஜுனன் தீர் உஷ்ணம் அனந்தபட்டம் விஷித்தேர் ாலே தெருந்த என்ன பண்ணா திடீர்னு மூக்க தொட்டுக்கிட்டு இன்னும் பிரணாய அப்படி காத்த விடுவனே ரேசகம் பண்ணுவனே அது மாதிரி சூரகம் பண்ணுவனே அது மாதிரி பண்ணி காட்டினான் பிராணாயா சமாபனம் என்ன பண்ண அவன் என்ன பண்ற சுவாமினா சுபத்ரேட்டு சொல்லிதான் என்னென்ன சொல்றாரோ அத்தனை கும்ப கு கிம்பிண்டி பண்ணதுனால அது வந்து ஆயிடாது விட்டாள் சரீரத்தை யாத்திரிக்கிற காரியம் கால ஒரு யுவேசித்த புரியுது நாளா சுபத்திலே அவன்யாசின்னு அவன் இவன் நல்ல யுவாவா அவன் நல்ல யுவதி காலம் தொட்ட உடனே உடம்பெல்லாம் மைப்பூச்சல் நடந்தது எங்கேயாவது காலின்னு சொல்லி அவன் பாட்டுக்கல் கலப்பையா அடிச்சுடுவாங்க அடுத்த பயந்து என்ன பண்ணிணா அடிச்சு ி ஹரிஸ்மிருச்சாரா ஹரே மாதவா நாராயணா கிருஷ்ணா கற்றினாரா கனியா என்ன இது நினைக்கிறோம் ரமியசயாரா கனியகரே மருத பத்மே புடக்காங்கயிபூஜல என்ன பண்ணே மாதவா ஹரே சக்கிரா ஹரி சுபதே ரஞ்ச ஹராரா நினைச்சால நம் காலம் பகவந்த சொல்வார்கள் மகாபத்தம் நினைச்சிருந்தாளா அவள் நம்பி என்று சுபத்திர பார்க்கும்பெல்லாம் காமலிகாணங்கள் அப்படி சிசுனா அவருக்கு அர்ஜுனன் கிட்டே அதிர்ஷ்டான அர்ஜுனத்தில் அவருக்கு அர்ஜுனோட கல்யாணம் பண்ணிக்கிடம் பண்ணிக்கணும் அதற்காக மகதார சுவாமி பணத்தில் விட்டாள் பிரிவாவது நல்ல பத்தான் கிடைக்கணும் கிடைக்கும் விட்டாள் அவருக்கு வந்து யுவதியான சீ ஆகினாலே தனியாசி எப்படி தந்திரமா காட்டாள் அவர் என்ன காட்டாள் நீங்க வரவோர் எங்க அத்தையை பாத்தி வரும் காட்டால் ீ சீ கச்சிபீமபுரியும் அடுத்த தம்பிமானேமாம் அந்த குத்தம் தீர்த்த யாத்திரை முடிஞ்சு ஆட்டம் வந்தாலும் தெரியுமா சமார்த்தாத்திர சமாரணை மனராதனை கச்சிோராஜுனா கே கண்ணா கத்திருக்கே அவரு எப்படி இருப்பது தெரியுமா கச்சிச் சுஷ்டோ வாண பிரிய எனக்கு பத்னியன பிரியாணும் எனக்குமா கச்சித் திருஷ்ட என்ன பண்ண சுபத் அர்ஜுனன் அர்ஜுனி செய்கிற போது அவங்க கல்ல ஜலம் வருது உடம்புல மணி கூச்சல் வருது தனியாக அவள் சிரிச்சு இதெல்லாம் தனியார் தெரிஞ்சு உடனே அவள் நினச்சிருந்த காயம் நடக்குமா அந்த காஜியல் நடந்து நினைச்சு அந்த அவளுக்கு தரிசனம் உண்டு சொல்றேன் நான் இப்பவே ஆயுத அப்ப ஒண்ணு நீங்க சொல்றது சரியா இல்லையேன்னா நீ நினைக்கிறதுதான் சரியில்லை என்றால் என்ன இவருக்கு தீர்மானம் நீ நினைக்கிறது சரியில்லை இப்ப இருக்காங்க சன்னியாசி தான் அழகா அர்ஜுனன் உடனே பார்த்தால் ஆனந்தம் தாய் முக்கிய அர்ஜுனம் கனியாசி காணுன்னு பாக்கலாம் கனியா சீந்தா அவன் படத்து விட்டா நீ என்ன தெரிந்து கொள்ளாம போனாக்கம் வந்திருக்க சன்யாசியாய் தன்னால் இருந்தது நான் தான் காசாய் பைக்குள்ளே பல்லவசேஷே பசியம் கீழ அறிவாந்தம் அன்னா சந்தோஷத்துலேன் தாண்டலே ஆனந்த ஜலம் ஃபங்க்லி அன்கு முடிஞ்சிருந்த இன்னும் நான் ஹிசூலமாட்டேன் பாகம் அது போயப்பட்டு நம்ம நல்லா இருக்கும் நான் வேணா பத்தூக்கார்கா பூஜாம் மரு அவர் வரவது கலந்து அதற்காம் மருதியையும் அர்ஜுனன் என்பது பகவான் செல்லிவுக்கால் உடனே ருப்புனியை கூட்டிலிருந்து நீங்க விஷயம் ருப்பு தெரியாத காரணம் என்ன இல்ல சுபந்திர வந்து அர்ஜுனன் தெளிவுக்கா அவர் விஷ போனால நீ போனி ஒன்று போராளாம் போன்ற போது பல போய் தான் அவன் சிஷிண்டே பலமாக दुजार दुजार स्वामी மகாதேவீம் பக்கத்துல அதுல பரமேஸ்வரன் விஷயத்துல அது கோக்கிராவ உதவம் பண்ணி அது முப்பத்துரா உங்க கொஞ்சம் உபாதி இருக்கும் உடம்பு அந்த ரோகம் போன்ற உபாதி போவதற்காக முப்பத்தி நாலு நாள் சிவாராசனம் தீபம் நடக்குதுன்னு சொல்லி எல்லா நகரத்துல இருக்கிற எல்லா ரங்க போஜனம் மத்தியான எல்லாரும் அந்த தீபம் பரவாயில்ல படிகள் வச்சு எல்லாரையும் உத்திரியும் எல்லாமே கிடைத்தா சுதந்திர கல்யாண காலத்துல தேவதும் அப்போ இந்த மனுஷல்லாம் அங்கே இருக்கப்படாது உள்ள பலதான சுவாமி முதல்ல போயாக்கணும் அதற்காக ஐவரங்குற பரமாத்மாசனா வாணி கல்யாணி மமவேட்ச கல்யாணத்தில் நடத்தி கொடுக்கணும் அப்ப என்ன சுகந்த காடான என்ன எல்லாரும் போறேன்னு சன்னியாசிக்கு மண்டலா மண்டலம்ோதி சன்யசன் பூலம் நாரா முதம் ிருக்காள் அர்ச்சு அர்ஜுனா விஜய் வத்தா விவாஹி ஒன்னா விஜுவா கல்யாணம் எடுத்து வந்து அவரை மாட்டார் அவரு கல்யாணம் குழந்தைகிட்டே இருக்கிறேன் அர்ஜுனன் எல்லாரும் அர்ஜுனும் ராத்திரி காலத்தில் மகர்ஷி மண்டலங்கூட இணங்கம் ஹானம் செல் நீங்க பாட்டுக்கு கந்தர்வஸ்ரீகளாம் வந்திருக்காளாம் நிற்கும் எல்லாரோடையும் மங்களமா துவாரகையிலே அனுபதி அப்படி அருபதி அவர் வாத்தியார் வடக்காரி இவன் பார்க்கணும் சிறைய விவகாரம் தான் எப்படி பண்ணணும் அது முன்னாடியே அந்த நம்பிக்கை சொல்லி கிணங்குறா கல்யாணத்துக்கு முதல் நாள் தெருக்குலி குழந்தை சொல்ல சொன்னாரு கல்யாணத்துல பார்க்கையன் அவன் இந்த மெல்லாம் கரெக்டா மறுநாள் ரொம்ப சரியா கண்கா சொல்லி நான்தான் கல்யாணம் பண்ணாங்க முதல்ல அறிவித்து ஹோம் பண்ணேன் அந்த பொண்ணு கையில் கேட்ட பெட்ட ரேகை அந்த பையனை அடிச்சுடுவான் அல்லது உத்தியோகத்துல ப்ரமோஷன் அது மாதிரி ரேகைகள் எல்லாம் செஞ்சுது அது வந்து வெளியாலும் அதான் வந்து கேக்க வாங்கி புதி வாங்கி அது வகுப்பு ஒரு மூணு மணிக்கு ஒரு கப் காக்கியா புக்குன்னு வாங்கிருக்காங்க புத்தி கொடுக்குற போல இருக்கிற ஒரு பல பஞ்சேக்காமலே கும்பு அச்சுமா இருக்கு நான் இது புரியு நினைக்கிறேன் பஞ்சேக்கான கும்பகாணம் எல்லாம் சார்ந்தது ரெயில போனதுக்கு காயுத்தா புக்குன்னு வாங்கிட்டு இருக்கிறேன் வாங்கிட்டு இருக்கா டைம் நன்றி எனக்குறா அது பேரு அது கொஞ்சம் சுத்தி இருக்கா அதுவும் ஒரே அலங்காரம் அபிபதி வசித்தெல்லாம் இருக்காள் அவ அல்ல கல்யாணத்தில் நினைச்சா மங்களமா அல்லாதான் அதுபதிவன் அவள் நினைக்கிறது நினைச்சு அவாவது அசுரமா இருந்த என்றெல்லாம் பிரார்த்திக்கு கல்யாணத்தை சொல்லணும் இந்த தர்மங்கள்லாம் புதிய சதையை வச்சு என்ன நடத்தும் ரொம்ப வறுதி அவங்க ஆசை மட்டும் விடுதேபாலாசை பொண்ணாசியும் எனக்கு அவங்க கூடாதான் அது பூமா போகப்படாத விஜயகோபாலி மோபா பாக்கு மோகங்கள்ல பூஜை அஜயானா உட்க வச்சு ஆகமத்தும் போகட்டிய பெண்ணாசை பூஜ்ரி விஜயகோபாலி மோகனோபாலா சித்தத்துல உன்னிடத்துல வச்சு ஆகமத்தும் போகலாம் கேட்டால் பகவான் பார்த்து மனம் வராய் ாமத்திர <debuted> <Sessas offer and do> <Snes> மலையாளத்தில் அண்ணா மற்றும் சுங்கி திரு பலராமஸ்வாமி ி பட்டு சீதாம்பரங்கள்லாம் குறித்து உபச்சரிச்சாலாம் கல்யாணத்திற்கு வந்த இந்திராதி அவர்களுக்கெல்லாம் கல்யாணம் முரம்பிக்கலாம் சொன்னாலாம் தேவேந்திரன் எத்தனியங்க மருஷிளம்பனத்திரா கமவிவாஹம் கார்புள்ளையன் அவனுக்கு ஷாஸ்திர விவசத்த நடத்தியா அருண் ருக் அருண் இந்திராணி ருக்மி தேவகி வெள்ளம் தலையில் போய் பூ வச்சா அலங்காரம் எல்லாம் போய் நினைக்கிறாங்க தலையில் வச்சிராம் அருவஸ்ரீ வெள்ளம் தேவகியும் போய் புச்சு அலிக்காஜி ஆறு சதசியா அவரே தனியாச்சு அவரே சத்தியமதி இவரே பிரதாப்தி இருந்தார் நாயன வாசி ஒத்துறா போல வச்சு நாள் எல்லாம் கல்யாணம் தான் தெரிவிப்பாள் கல்யாணம் பண்ண அவன் இப்ப கார் வைத்து ஒரு பிரிவாடா ஆகிட்டு வந்தாள் நேரம் செம்மராணுவ ராமசாமி எல்லாரும் வெளியில இருக்கிறான் ராஜண்ட வாசிக்கலாம் இருக்கா பந்தல் பந்தரா போட்டு எல்லாரும் உள்ள மந்திரம் மந்திரா இருக்காது பவுன் பவுனா கொடுத்தாள் அப்ப பதினொன்று போகணும் பதினாலு ரூபா மூணு சில இடத்துல பதினொன்றுலாம் போகும் என்ன சொன்னால் குழந்தைகள் எல்லா இடத்துலையும் சேவமாக அப்படி இல்லை மக்களுக்கு தெரிஞ்சு இப்போ வந்து இந்த வளப்பரை அதுக்கு பத்து கிட்ட எல்லாம் கொடுத்து அலங்காரம் பத்து வேலை வித்துக்களை கொண்டு சொல்லக்கூடியிருக்கு இன்னும் சில வீடு சீக்கிரம் வாங்கி கூப்பிட்டு பத்தாள் வாங்கி கூப்பிட்டு போய் திரும்பி சின்ன கட்டின்னு சொல்லி அவள் வாக்குனாலே அந்த கண்ணிக்கையை வரைஞ்சிடும் அப்படிதான் மற்றதான் கேப்பாளும் கல்யாணத்துல அப்படி தான் நிறைய வயசுகளுக்கு வாங்கி கொடுத்து மித்திரம் வைக்கணும் வாங்கி கொடுறா அந்த ஆறா வேலை வீட்டுக்கு வாங்கி கொடுங்க ஆறா தென்வாள் தான் செய்யல அப்படி கல்யாணத்தில் அதிகபடி <laughs> நூற்றுல தொண்ணூறு பேர் இங்க மட்டும் இருந்தால் போடுவா அவர் என்ன என்றைக்கும் பாதி இருந்தால் போகும்பாரு அவரையும் தெரிஞ்சுக்கிறார்கள் இல்லை இந்த பாப்பதை பாத்தியா அவரும் பெரியமா சொல்ல வேண்டாமா அப்படின்னா போடாது காலத்துக்கணுமே அவருக்கும் இருந்த பிடிக்கும் வந்து என்னென்ன வைக்கிறா நன்மையை வாங்கி போடுறாங்க கொடுக்கு இங்கே வாங்கிக்கிறவா கொறைச்சா வாங்கி விடாதா அவர் மட்டும் இருக்கும் போகவும் போகணும் பத்து வாரங்கள் இருந்து ரொம்ப பேர் சேவமாக இருக்கணும்னு அவரு சொல்றது இல்லைங்க அவன் இல்லையே கொறைஜா கொண்டாடில்ல ஒன்பது அடையில குத்துக்கொள்ள போறான்னா ஒவ்வொருடா கூட யத்தில்ம் அப்படி போய் சொல்றாள்ல்ல அண்ணா தானம் என்ன வேண்டியால் மகனுக்கு மிதா நாராசம் ஒரு அசதம் தத்தினா நாரதமீஷீ நாரதிஹா சதா பாரம்பரே எல்லாரும் வாசிவா அப்பதம்பூர் அப்பதம் இஹஸ்த மா எல்லாம் பாரதம் தான் அவன் ஏற்றமும் அம்மா செய்ய போட்ட சாதனம் ரொம்ப புண்ணிய முன்னாடிதான் கிடைக்கிட்டா அவன் அம்மா சாதம் போட்டா அவன் இன்னும் ரெண்டு பிடிக்கும் எனக்காக ரெண்டு பிடி சாப்பிடு அப்பாக்கார ரெண்டு சாப்பிடு அப்படி குருவுல பத்னி ரெண்டு குருவோ எனக்கு சாப்பிடணும் குரும சாப்பிடம் போட்டு அவங்களையும் குருவளது மாதிரி ேஜன அ வேத வித்தி டையால் அக்சத வாயிக்கணும் அகத வேதெத்தி எல்லாம் போட்டு அப்போ அதுமணி நாலாச்சு எனக்கு அம்பரங்களே ன் இவெண்டி என்று ஆனால் அர்ஜுனனை ஆசீர்வாதம் பண்ணிணா சுபத்திரி கெல்லூரும் மங்கள கல்யாணம் கூட இருந்து நடத்தினார் கோபம் பண்ணி பாலிணம் பண்ணி நாடான விவாஹத்தில் பாலிபிரகணும் இதெல்லாம் ரொம்ப பிரதானம் அதுல சத்தபதி ரொம்ப முக்கியம் ஏழடிப்படி பாலுரஹணம் அந்த கிள்ளி போய் குடிக்கிறது அந்த கிள்ளி குடிச்சு மந்திரம் இருந்து வேறடி சென்று நடந்துட்டா அந்த சத்தி பார்த்தபதி நல்லா வேழடி உத்தன்மோடு சேர்ந்து கொண்டுட்டாங்க அதனால இந்த நாளில் திருடம் கூட வந்து கொட்டும் ஒரு ஆடா அறியவன வேலை நடந்து வர வேணாலும் தொடர்ந்து குடியிருந்து நடந்து போகிறான் ஏன்னா வேலையை நடந்தா அப்புறம் அவனுக்கு துரோகம் எனக்குறாங்களா எத்தனை தண்ணிப்பாங்க அப்படி நம்ம ஒரு ஆற்று தமிழர் தீர்த்தம் வாங்கிக்காவுக்கும் அவள் அப்புறம் மறக்க கூடாது வேடி கூட வந்துட்டான் தான் அவன் நமக்கு வங்கி அவன் இப்ப ரயில் ஸ்டேஷன் உப்பு கொடுதில் அவன் ஊக்கியா இருந்தா ரயில்லாய் தூரில் வந்துட்டா அவன் மூட்டையிலாம் அரைஞ்சி கொடுறாங்க அவன் அப்புறம் அது கிடைக்கலாம் மண்ணி ஜீசுவாய் பாணி மண்ணி நானாம் அர்ஜுனன் சுபதிரி பாணி நானாம் கல்யாணமானது தேவத்தை மதவா மனத்தோட எல்லாரும் கல்யாணம் பண்ணி அவர் எந்திதான் துருவம் கொடுக்கணும் அவர் கேட்டா புதுவுகிறது ஒன்று தெரியும் உத்தவம் பூர்த்தியா இருபத்திரண்டாய் இண்டியில் தாழாய் திரைப்பட அவர் வந்து ஆச்சுமல்ல ஒரு போபதிரி அப்ப பிரணவம் அவரம் அவரும் மணி இருபத்தி ரெண்டினா இருபத்தி மூணாவது ஆளே இருந்து எல்லாரும் கல்யாணத்துக்குள்ளாங்க அவர் ஒன்றாட்டா அது நாளினால் வேற ஊட்டி சுத்தியும் அர்ஜுனன் அவரது இருபத்தி மூணாவது நாள் வந்தனத்துக்கு கன்னியாசி காணும் கன்னியாசியை காணும் உடனே அவர் என்ன பண்ணார் கார்காய குடியும் சரி குழந்தை இருக்காரா சகோதரியை போய் பார்த்தா அவளையும் காணும் அவரோட கூட சக்கியா இருந்தவாடையும் காணும் எல்லாரையும் அர்ஜுனர்கள் குழந்தைகளுக்கு ஒண்ணும் புரியல உடனே மருணக சுவாமி என்ன பண்ணா திருட் நாள் மாட்டோம் மருந்து ரொம்ப அங்கேயும் என்ன தொடர் கேக்குறாரு உனக்குறா பகவான் சொல்லப்பட முடியும் போயிட்டு வரதான் சொல்லுறேன் கண்டியா சன்னியாசியம் கண்டிவாரு கேட்கிறாரு வாணி உடனே பகவான கூப்பிட்டார் அண்ணா ஏதாவது சாமான கட்டு போச்சோன்னு கேட்டார்ஜி சொன்னே இல்ல கெட்டு போயிருக்கு சாமான தொடர்னா அவன் அப்பா நான் பேச கண்காமே சன்னியாசியும் கூட்டாருந்தான் பிரியாள் என்ன சொல்லுனாள் நல்ல பர்த்தாவா கிடைக்கணும் ஆசீர்வாதம் நல்ல பர்த்தா கிடைக்கணும் லட்சத்துக்கு ஒண்ணு புரிய பேச கல்யாணம் எல்லாம் ஆயிடுச்சு நீங்க அச்சல போட அச்சல எடுத்து வச்சிருக்கு இங்க செய்யணிய தன் சீரலாங்க சுகந்தோம் பேர சொன்னா கூட துரிய ஒரு பய பேர் வச்சிருந்தா கூட அவங்களுக்கு ஆழ போட மாட்டானே போதியோரம் பேர ஒரு பய திரி வளர்ந்து அவங்க பார்த்து முடிக்கல அதுக்காக துரியோகணம் பேர் அவங்க வச்சிருந்தா அவங்களுக்கு என்ன அப்புறம் பார்த்தா சன்னியாசி தான் தெரிஞ்சு பகரா சுவாமி கோபிட்டு மறுபடியும் எல்லாருமா சேர்ந்து அவரை சமாதானம் பண்ணி இங்கிருந்து கண்ட உணவு ஐந்து போய் சீரெல்லாம் கொண்டு போய் உதவி கொடுத்து அர்ஜுனோட ஜாமாதா மாப்பிள்ளையும் திரும்பி மங்களத்ரா கல்யாணத்தை பரவாமஸ்வாமி அங்கீகரிக்க அறிவு வைத்தாலா சுபத்ரா கல்யாணம் இருக்கல சம்பந்தத்தை விடவே மாட்டாள் இப்பதான் பணவரே பணம் இல்லாம அவன் என்னது கேட்கறது என்ன குலம் கோத்திரம் ஓற்றத்தை கூட விசாரிக்க மாட்டேங்கிற தினி கல்யாணத்துல ரெண்டு பேரும் பாரத்வாத கோத்ரோ பவாய் அவரும் பாரத்வாத கோத்ரோ பவானே குதிர சகோதரம் பண்ணிட்டா என்ன அறிவிமோ அது ஆற்று ஒன்பது மணிக்கு மேல சாயங்காலம் ஆறு மணிக்கு ஆறு மணிக்கு பரமாத்மாரன் லோகானு ஸ்ரீவரிக்குண்டே ட்ராபி ஊற்றுக் கிருஷ்ணாவதாரம் சில பரமங்கலவி கல்யாண பிரகாஷி மத்திய பரமா சமீ மாம் பிரபோ ஜனக்கஷ்டி பிரபூயோக்கு சோசித்த எந்த ஜாத்தியாரம் என்ன நமஸ்காரம் பண்ணி சொல்லிவிட்டாக்க அப்புறம் அவன் சோகத்தை அறிய முடியாது மறுபடியும் சோகமே கிட்ட வராது என்கிறாள் அப்படி பகவான் அங்கு அப்படி அவதரித்து சுவாமி சக்தர்களை ரச்சிக்க சர்வத்மமான சரித்திரம் மகாபாரதம் தெய்வபலம் இருந்த பாண்டவர்கள் க்ஷேமத்தை அடைந்ததும் மானுகமான பலம் பிரயத்னம் ராஜ்யம் ஐஸ்வர்யம் எல்லாமே எல்லாம் வியர்க்கமா போனதும் மகாபாரதத்தை போய் பார்த்தா தெரியும் அனுகிரகம் இருந்த பாண்டவாக தான் கஷமத்தடைஞ்சால் தெய்வபலம் இல்லாத எல்லாம் ஷிரமத்தடைஞ்சால் நன்னா ஆக அதனால ராஜ்யமோ தெய்வமும் மானுகமான பலமோ ஆயுத பலமோ அதெல்லாம் ஒன்றும் பிரயோஜனப்படாது ஈஸ்வர பிரசாதம் தான் பூர்ணமான பலத்தை கொடுக்கும் என்பதும் மகாபாரதத்தில் பாண்டவர்கள் காற்று வசிக்கும் இடத்தில் நடந்தங்கள் நடந்து வந்தது அந்த வனத்துல பல சரித்திரங்கள் நடந்திருக்கு அதில அக்கண்டயாதிகள் தர்மபுத்தருடைய சோகத்தை போக்குறதுக்காக பலவிதமான சரிங்களை சொல்லியிருக்கார் மகாபாரதத்தில் போல ஜெயிலையும் ஏனென்றால் நூறு கோதான மணியின புண்ணியம் பாரத ஸ்ரவணம் என்று சொல்லி இருப்பதனால மகன்கள் அதை கழிப்பதை சொல்லுவது நூறு கோக்கள் கிடைப்பது தானம் பண்ணுவது கிடைப்பது அந்த எந்த பலமும் அந்த பலமாம் யோகோ கனக குரம் ததாதி கனகம்னா தங்கத்துக்கு எல்லாம் தங்கத்தினால பண்ணி ஒன்பது பத்தாறு காம்சிய பாத்திரம் பிராமணன் அவனிடத்துல கண்டு ஞ்சந்து போடும் சுவ கையில தலை வச்சுப்படுத்திருந்தாள் இதுல சமுத்திரராஜன் சரணாநிதி மன்ற போது ஆமன் வந்த தலை வச்சுப்படுத்திருந்தால் அப்ப வாழ்நீன் சொன்னால் அது எப்படிப்பட்ட கை தெரியுமா புய்பற்ற கையில் பொய் சாட்சி போட்ட கையில் ஆயிரம் கோக்களமணி நகை ராமனுடைய கை கங்கா ஜலத்தை எடுத்து ஆசமன் பண்ணி நகை கங்கை ரகு பண்ணி ஆசமனம் பண்ணி நகை மகா புண்ணியமான வாசங்கிறார் ஷிகாணும்ண்டாத இடத்துலேயும் கோதானத்தை அப்படி உயிரிண்டான குடும்பங்களில் ருஷஸ்தானத்தில் ஒண்ணு ஒன்பது மந்திரேஸ்வரன் இது குளிகனோடனோ சந்திரனோ அந்த பாவங்கள் எல்லாம் தொலையடி பாரதம் கேட்டாக இருந்தார் பாரதத்துக்கு ஐந்தாவது வேதம் மகாபாரதம் மகேதி இத்தியாசம் இன்னும் நல்லே இருக்காது என்ன எல்லாம் காரணம் என்ன பாண்டவாலை பத்தி காலை பத்தி பேசுற பேச்சு பகவான பத்தி பேசுற பேச்சுதான் காரணம் அதுல அதுதான் அதுக்கு முக்கிய காரணம் நம்ம பாவங்கள் எல்லாம் மிளகுதற்கு காரணம் இப்படி எப்படி டாக்டர் மதந்திலேயே சேர்த்து வேலியா இருக்கணும் ஒரு பவுடர் சேர்த்து கொடுத்துருவது நிலத்தரங்கிறது வலிக்கிறதையே வாழ் வாழ்க்கையெல்லாம் வலிக்கும் போகும் வலியும் போக்கும் அது மாதிரி நம்ம பாபத்தை போகும் முடியாது பாண்டவாலை பற்றியும் அந்த பேசு கோபாலனை பற்றியும் பேசியிருக்காள் அதுதான் மகாபாரதத்துக்கு ரொம்ப சிறப்பு சேஷ்டியம் அப்படிப்பட்ட பொண்ணு சரித்திரத்தில் வியாசர போது ஜீனமே வை இருக்காள் காட்டில் பாண்டவால் போற பொழுது வாழ் எதிர்ச்சியா பாண்டவாலை பார்க்க வந்திருந்தால் கஷ்டப்பட இருக்கு சத்தியபாமியோட வந்தாலும் சொன்னமே இல்லை ரூபி சத்தியபம் அப்ப வந்த பொழுது ஒரு பெரிய நெஞ்சி மனம் ஒரே அடையாளம் ஆரம்ப மாதிரி எங்க பார்த்தாலும் வரவேண்டி நெஞ்சி செடி முளைச்சதேன்னா நல்ல ஜலம் உள்ள முறைக்கும் உப்பு ஜலம் எடுத்து நடத்துல எந்த செடியை முளைக்காது அதுக்காகத்தான் நெஞ்சிக்கட்டையை நெஞ்சிக்கட்டை போகணும் உப்பு ஜலம் இருக்க நடத்துல அது எங்க முளைச்சதோ அந்த இடத்துல கீழே படிச்சு பார்த்தா அமிர்தமா இருக்கும் சீர்த்தம் ஒரே படம் கிடச்சி அதுல ஒரே ஒரு நெறிப்பழம் ஒரூபு பார்த்து எனக்கு வேணும்னு அது நிறையால ஒரு தட்டு தட்டி அப்படியே கையில் எடுத்து கொடுத்துடா அது நெறி பழம்னா பெரிய விட்டுப்பழம் மாதிரி இருக்கு அது திரூபதி கையில் விட்டும் திரௌபதி இனக்காட்டாலும் வாங்கி கொடுக்கறது அவனுக்கு காந்தி கையில் அடக்கான அவன் பத்து எனக்காட்டாலும் உடனே வாங்கி கொடுக்கல முப்படனே புஷத்துக்கு ஆரம்பிக்கிறவன் மானசிக்கமா ஆராய்ச்சவன் அப்படிப்பட்ட பீமன் அப்படியே கட்டி இந்த ரெடி கனித்து இருபது கொடுத்துட்டான் உடனே சுவாமி என்ன பண்ணினா வந்தனாபிமா அநியாயம் அவர் இந்த வேரணி அவர் வந்து சாப்பிட்றதுக்காக அந்த பயம் வருஷத்துல ஒரு பழம்லாம் படிக்கும் அவர் வருஷத்துக்கு ஒரு மூணு தான் சாப்பிடறது இந்த நெஞ்சி பயனுக்கு சாப்பிட்டு ஒரு தபச பண்ணிட்டு இருக்காரு இந்த நாளைக்கு அவருக்கு சாப்பிட்டாங்க போய் படிச்சு குடும்பத்துக்கே வந்துட்டு துருவாசி சாப்பிட நேரம் பூமியில சாப்பிடாது சுவாது சொன்னால் ஒரு சொல்லும் மனசுல இருக்கிறது ஒழிக்காம என்னென்ன மனசுல இருக்கோம் சொல்ல முடியாததால் நம்ம மனசுக்குள்ளதாக மனசுக்குள்ளே நீங்க அஞ்சு பேருக்கு அஞ்சு பேருக்கு எழுதி போறாது நானும் கண்ண நீங்க கண்ண என்ன கேட்டால் அது என்னமோ அவங்க கண்ணன் இல்லையேனா நான் போய் அவங்கள்ட்ட போய் வாங்கிட்டு ஊர்ல இல்லையா அவர்கிட்ட போய் வந்து பவர் மாதிரி உடனே தர்மபுத்தி வாங்கிடுவார் சொன்னார் என்ன சொன்னார வந்த சத்யம் மாதா ஜானம் பத் க்ஷமா புத்திரே மம பாத் தர்மபுத்த நான் சத்தியமா எனக்கு பந்துக்கள் அப்பா அம்மானோ கூட பிறந்த பிராந்தாக்கள் அப்பா காப்பாத்து விட்டோம் அல்லது திரௌபதி காப்பாத்து விடுதோ நான் நினைக்கல ஆறு பந்துக்கள் எனக்கு அவாதான் என்ன காப்பாற்றுவார் இந்த அளவுக்கும் பரவம் நின்று நம்பிக்கை என்ன யாருன்னா சத்தியம் மாதா பிதாணம் எனக்கு தாய் யாரு தெரியுமா சத்தியம்தான் தாயின் தான் அவன் சத்தியம் எங்க இருக்கோ அங்க அம்மா வாழி அம்மா குழந்தைக்கு கொஞ்சம் தலைவலிச்சா பொறுக்க மாட்டாங்க அவன் பத்தி தலைவலிக்கு ஜூரம் வந்ததுக்கு அப்புறம் டாக்டர் கும்பர அம்மா தளபதி வரும் போல குழந்தை பார்த்து முகத்து தெரிஞ்சு உடனே கண்ணத்துக்கு சத்தியம்னா எனக்கு மாசான்கிறாள் சோசகம் என் குறை எல்லாம் நீ கருதி சத்தியம்னா என் தாய் எனக்கு அப்படி என்ன சொல்றேன் உலகத்துல எத்தனை பந்துக்கள் உண்டோ அந்த ஆறு பேர்கள் அந்த ஆறு பேர்கள் ரொம்ப கட்டின பந்துக்கள் உலகத்துல எல்லாரும் தம்பி இருக்கிறது எனக்கு இந்த விவகாரத்தில் இப்ப உலகத்துல சொல்லிட்டு இருக்கிறவாழ் பந்துக்கள் இல்லை பின்ன யாரு தெரியுமா அப்படின்னு சொன்னார் சத்தியம் தான் என்ன எனக்கு தெரியுமா எனக்கு பித்தா யாரு தெரியுமா தெளிவான ஜானம் அவன் கலக்கம் இல்லாத ஞானம் சித்தத்துல தோஷம் ஏற்பட்டி ஏதாவது விவேகத்துக்கு குறவோடு கூட அது ஞானம் இருக்க விவேக ஞானம் இருக்கே அதுதான் எனக்கு பிட்டா சத்யம் மாதா பிதா ஜனம் எனக்கு பிராதா ஆர்பமா கூட பிறந்த பிராதா அவன் ஆபத் காரத்துல மேலப்பம்போட முடிவன் பிராதா வர மாட்டார் கிரீண சுவாமி சொன்னாள் ராவணன் அண்ணா இந்த மந்திரி எல்லாம் சொல்றான்னு நீங்க அவங்க பேச காக்கா இன்னும் சம்பளம் வாங்காத மந்திரி சிரிக்கு சிரிக்க பேசுறவா ரொம்ப பேர் கிடைக்காது அவன் செய்தவா நீங்கள் பண்றதுக்கு தப்பு அப்படி பண்ணாதே எங்களுக்கு பண்ணாதான் கேம உணும்னு சொல்லுவோம் ரயிலுக்கு மரண யோகத்தில் ஒருத்தம் மறந்து சூலத்தில் ஒருத்தம் மறந்து போற போதோ இந்த நாளில் நீங்கள் பரப்பிட கூடாது நாளைக்கு தான் பரப்பிடணும் தொடர் போய் நான் சொல்ல முடியாது தேவையான வர பண்ணேன் நூற்றி ஐந்து ரயிலுக்கு போகிற போது நிதி வாங்கி விட்டேன் நாள் தேவையா இருக்கிற ஒங்கிட்டு முத்ரா திராமா விட தலையை திட்டம் நாள் தேவை தௌரம் பண்ணிட்டு நீங்க நாள் தேவையான அது மாதிரி புந்தித்த உண்டோ நட்சத்திரி பட்ச செய்த்தில அது மாதிரி அப்ப போய் யாராவது செய்யுமா போய் சொல்லுவனும் கல்யாணத்துக்கு பிறப்பிட்டு யாராவது வாங்கி கொஞ்சம் போற உயிர் நீங்க நாள் தண்ணா அல்ல போகாதீங்க கல்யாணத்து அது சொல்லுவனும் சொல்லுவான் அஸ்தமான பிரேம உள்ளவன் சொல்லுவான் ஏலம் போடுன்னு சொன்னாள் தெரியா வச்சிருக்கான் அப்படித்தான் பண்ண போறேன் சார் அவ்வளவு சுத்தமும் ஏலத்துல போகுது சத்தியம் மாதாபிதா ஜானம் ஆபத்து வந்தார் சொன்னால் அண்ணா நான் என்னத்துக்கு இத்தனை உங்களை தடுத்துடுத்து பேசுறேன்னு தெரியுமா நாளைக்கு ராமேணம் ராமேணம் ராமன் யுத்தகலத்துல உங்களை அடிச்சுக்கே விழுந்த இத்தனை மந்திரிகளும் உயிரோடு ஆறாவது இருந்தா யாரா வேறு இன்னொரு ராஜ்யத்துல குறைச்சம்பளமாக உருமனா தீவனா இருக்கேன்னு கூடுவார் கட்டாயம் பூர்வன் நான் அப்படி போகமாட்டேன் யுத்தகலத்துல மேல விழுந்து அழறவன் தான் என் பேச்சு அப்படி எனக்கு உங்க யுத்தகலத்தில் மேல விழுந்து அழகம் இருக்க அது அழகா இஷ்டம் நான் தடுத்து சொல்றேன் ராமேனியம் நான் மேல விழுந்த அழ இஷ்டமில்லை அது அழகா எப்படி குந்தி காட்டான் கர்ணன் அம்மா மாதிரி பின்னாடி போய் சொல்லப்படுறாள் எந்த சமயத்துல ஊர அழறா தண்ணியம் தருகிறது கருவியான குந்தியினுடைய சன்னியம் கர்ணம் மேல அப்ப வந்து ஊடகம் அழறான் கர்ணன் நீங்க என்ன கர்மத்தினால தாயின் தெரியுது என்ன என்ன இப்படி வந்து நான் பேரொச்சி சொல்லிட்டு இருக்காட என்னன்னு கேட்டாள் உடனே அந்த கதை எல்லாம் சொன்னால் பாத்தியத்தில் பிறந்தது குச்சியை வச்சு நதியில் விட்டது அஸ்வநதியில் விட்டது எவன நந்த அது தேரோட்டி எடுத்து வளர்த்துனால தேரோட்டி கடைசியில ஒரு ஒப்பந்தம் உனக்கு என்னைக்கு அஞ்சு உள்ளே விடும் என்ன சேர்த்தோ அர்ஜுன சேர்த்தோ ஒரு கால அர்ஜுன என்னை கொண்டு விட்டா யுத்த காலத்துல என் சரீரம் கிடக்கும் சூரியோதயமான சந்திரன் போல சூரியன் போல இதே கால சூரியன் போல அந்த சமயத்துல நீ மேல வந்து விழுந்து என் குழந்தை இதன் தேரோட்டி விட்டுக்குள்ளேயே ஒரு மணி ஆடினோம் உலகத்துக்குள்ளே சத்தத்துக்கு அப்புறமா தெரியணும் கர்ணனுடைய விருந்தது கம்பருடைய விறப்பு இன்னும் புரியலாம் கம்பர் வந்து உங்க ஊர்ல பிறந்தான்னு சொல்லலாம் அலையாத்தம் குடியும் சொல்லலாமா நான் வந்து செங்காலி படத்துல சொல்லலாம் மாயாவத்து படத்துல சொல்லலாம் கம்பருடைய விறப்பே கர்மருடைய பிறப்பு பின்னாடி வெளியாயிட்டார் கம்பருடைய பிறப்பு இன்னும் வெளியாகலை தமிழ் புலவர்கள் ஏதாவது ஒண்ணு அழகாக நல்லா சொல்றது எல்லாம் விபரீதமா இருக்கு சத்தியம் மாதா பிதா ஜீர சுவாமி அப்படி சொன்னால் அப்படி பாத்தா தான் காலத்துல வந்து உதவும் வந்தால எனக்குரிய தர்மபுத்திரி சொல்லுவாங்க தூக்கத்துல அசர்மம் பண்ணுவா சர்மத்தை விடுவா சம்மந்தா எனக்கு சத்தியமா சொல்றாரு எனக்கு தோழனா தீரிய தயதான் தோழன்கிறா கருணை அவ கருணைக்கு அளவே இல்லை இன்னொரு அங்க அத்தியாயன் ராஜராஜன் சொல்ல போறா பீமன் வெய்ய போறான் யுக்தி அசனும் தான் சத்ரு கோயில் குடுபாடா இவர்கரப்பு சாட்சிக்கு யுக்தி சிறுமுகிறது இப்படி போறான் பீமன் நான் தப்பு பேச மாட்டேன் என்னுடைய ஆயிசுலேயே தர்மபுத்திரன் எனக்கு சக தோழம் உதவி கொண்டவன் எனக்கு எனக்கு பத்னி யாரு தெரியுமா திரௌபதி பத்னி இல்லை சாந்தி பத்னி குருமைதான் பத்னி யாரு இடம் பண்ணட்டும் கொடுத்துக்கிறது சகலம் வேணும் அடக்கம் வேணும் அந்த அடக்கம் இருக்கிறது இந்திய தேவம் கஷமைங்கிறதானது பிரத்தியார் நமக்கு கோபத்தை உண்டு கொள்வாள் உண்டுபொல்ல பொறுத்து கண்டபிடி விடாமல் இருப்பதற்கு பொறுமை சகனசக்தி ஆறு எதை எந்த தொந்தரவு பண்ணாலும் அதை பொறுத்துக் கொள்வது அதுதான் எனக்கு புத்திரம் சொன்ன சத்தியம் ஞானம் தர்மம் தய சாந்தி ஆறு பேருந்தான் எனக்கு பத்து இன்னும் சத்தியமா உள்ள நினைக்கிறேன் சொன்ன ரோபிணி கையில் இந்த நெல்லிக்கலில் போற்று ஒரு மனம் மேல போயிட்டு சத்தியம் மாதா பிதா ஜானம்மோ சாந்தி பத் க்ஷமா புத்திரே மம பாந்த நீ சொன்னா இன்னொரு மேல போய் ஏதாவது எல்லாருமா உடனே பீமனை கூட்டுக் காட்டாள் பீமன் நான் என் மனசு உள்ளது நான் வச்சிருக்கேன் சொல்லிப்படுறேன் வாபி பதித்தூ அச்சோபவதி பிராண மானகந்திர தாரகம் சொன்ன உயிரை விட்டாலும் விடலாம் மானத்தை விடப்படாது நானும் விடப்படாது பிராணம் வாபி பரிச்செஜ்ய மானமே வாபில விடப்படாது உயிரை விட்டால் முட்டும்லாம் திருப்பியை விடப்படாது பெருமை அோந்திரோவ்ரே அறிக்கம் போகக்கூடியது இந்த மாதம் இருக்க நம்ம பெருமை நாம் போயிட்டா கூட சொல்லிட்டு இருப்பாங்க பெரியவாள் பற்றி சொல்லிட்டு இருக்கோம் பிரம்மாந்திர பத்தி இங்கு பேசுறோமே இங்கு பேசணும் பிரம்மாண்ட நடமாடி நடமே பத்தி கொண்டாடுறோம் அவளுடைய கீர்த்தி போச்சோ போகவே இல்லை ஆகையினால பிராணம் போயிடும் பிராணனுக்காக பயன்பெறுந்து தப்பு பண்ணிவிடக்கூடாது பெருமையும் கூட கூடாது அது கீழ்த்து என்னைக்கும் சந்திரசூரிய மட்டும் இருக்கும் ஆயினாலும் விடலாம் மானத்தை விடப்படாது என்னுடைய வாஸ்தவமான அபிபிராயம் தான் கூட்டுனு ஒரு மன வெளி மேலே அப்படித்தான் நினைச்சவன் அவன் அப்படி நினைச்சுக்கின்றவன் தான் உள்ளே அவன் அதே வெச்சுன்னு தெரிவிக்கின்றதானே உள்ள அஜுனே அடுத்தாள் அர்ஜுனே அர்ஜுனனு கொண்டு உடனே நீ சொல்லு அர்ஜுனன் மந்திரணோத்னோத் ியா ஓஹம் கிருஷ்ண ரணோசம் ஆசை உள்ளவர்கள் ஒரு ஒரு கோஷ்டி பிராமணர்கள் வேதம் கத்தவர்கள் அவள் நீங்க காத்துக்கு வரணும் ஒரு கஷ்டம் பையாஜி சொல்லணும்னு கூப்பிட்டா போடுவாங்க அவன் நீ அவர் என்ன குடுப்போம் கூடாம இருக்கட்டும் நகரிகளை கொடுக்கட்டும் துளசி கொடுத்து போச்சு கூப்பிட்டா போறோம் வேதம் சொன்னா போரும் அப்படி நினைப்பாளாம் வேத வித்துக்காரு ஆமந்திரோத் நினைப்பாளாம் போக்கல் இருக்கேன் பசுமாறு அதுக்கு எத்தனை பதிக்க எடுத்துக்கொண்டே வச்சாலும் எங்கேயாவது நாலு பில் பச்சை புல்லு இருந்தா அதை கண்டிப்பா பெரிய மகோத்ஸ நினைக்குவான் எது பெரிய உற்சவம் நாள் ஸ்ரீகளுக்கு பெரிய சந்தோஷமான உற்சவம் இருந்தால் தன் பர்தா தீபாவளிக்கு வரப்போறான் ஆடிக்கு வரப்போறான் கார்த்திக்கு வரப்போறான் அப்படி இருந்து அப்படி பர்தா வரவை வரவுல பெரிய உற்சவமான நினைப்பாடா ஸ்ரீகள் அது கடல் கட்டைகளுக்கு புரியாது நூற்றி ஸ்ரீகள் கல்யாணமாய் அந்த பயன்பாட்டு கூடுவாள் அவன் எழுந்து வரணும் வரணும் வர முடியாது தற்காலையே மும்பாய்க்கிட்டம் கிருஷ்ண ரணோவில ஒன்னு உற்சவமாக நடித்தவர்கள் நான் எதற்கு பெரிய உற்சவமாக நினைச்சவன் தெரியுமா யுத்தம் வந்தா அது பெரிய உற்சவ நினைச்சவன் தான் சோகம் கிருஷ்ண ரணோத் யுத்தம் வரணும் வியாபாரிகள் சண்டார்த்திப்பான் அவன் கையில வாங்கி வைக்கிறது ஒரே குடும்பம் அது மாதிரி அர்ஜுனன் அவன் வியாபாரம் பண்றதுதான் அவன் நினைக்கல அர்ஜுனன் யுத்தத்தில் வீரியத்தை காட்டுவதற்காக ஒரு முழம் மேல இருந்து அர்ஜுனன் கையில் இருந்த பலம் அந்த நடுப்புல தூங்கின பழம் மேல பூச்சி ஒரு முழம் பூஜை ஒரு ஒரு முழம் போய் தும்புறது உடனே நகலம் அடுத்தது காத்தா கல்ல அவனை கட்டம் நகலம் ரொம்ப பரமயனவன் ஆத்மவத் பசிய மாதாராச்சே மனைவிகளை தன் தாய் நினைக்கணும் படிச்சு முடிச்சு உடம்பெல்லாம் குரு பூசிட்டு நகுலன்னு தெரியாம ஓடினானா கூட்டத்துல விழுந்து யாரோ பைக்கியம் போடுவது நினைச்சிருந்தானா அப்புறம் தான் நகுலம் ஓடினா அப்படியே காட்டுக தெரிஞ்சுதான் தாயை போல மனைவியை நினைக்கணும் என் மனதில் கொள்கை பொருள் இருக்கு ஓட்டாஞ்சல்லி வாருக்கணும் இல்ல ஒரு கிளாஸ் உடஞ்சு ரெண்டாடி கிளாஸ்ல கடந்தது இருக்கட்டும் நடக்கிற போட்டு அது எடுத்துக்கொண்டு போய் அடுத்த பொருள் வரல அப்படி அவருடைய பணத்தை அப்படி நினைக்கணும் பரத்யா்டர்வாச்சு பத்து தெருவு கந்தன கொண்டு போய் விடுறது ஏ காரியம் இருக்கு நான் பார்த்தேன் இவர் அந்த ஷாக்குல கொண்டு போய் அதை விட்டுட்டு இவர் திரிந்து வரது கூட ஒன்று பண்ற அது என்னமா இருக்கு ஆறு திங்கு வாங்கி அதுக்கு அப்படி ஒண்ணுமே பூனை ஒரு சமயத்துல இருக்கிற இடத்தை விட்டு என்ன ஏதாவது அந்த ஆத்துல கஷ்டம் ஆபத்து பொருளை ஓட்டாங்க நினைக்கணும் உடஞ்சியா கண்ணடியா நினைக்கணும் பரத்யா நிலோஷ்டவதி நினைக்கணும் தாகம் காட்டா இந்த குளம் இருக்கு புது குளம் இருக்கு பழங்குளம் இருக்கு காட்டப்படுது இவருக்கு தாகம் இருந்தா புது குளம் போறோம் பத்னியை அதை கொண்டு வர சொல்லு அது மாதிரி பத்னியை கொண்டு ஒரு டவுலர் சொல்ல முடியாது என்னதுன்னு கேட்டா அந்த பிரச்சினை சொல்லும் அதனால ஆத்மவர் தருவகூட்டாரு இப்ப யாரு பாக்கிறானோ அவன் தான் பார்வை உள்ளவன் பாக்கி பேர் கண்ணில்ல பொட்டையன் விட்டார் பிறருடைய மனைவியை தாயாக நினைக்கணும் பிறருடைய பொருளையில் ஓட்டமாக ஓட்டாஞ்சலியாக நினைக்கணும் அண்ணப்போல பிறர நினைக்கணும் இப்ப எவன் பார்க்கிறானோ அவன்தான் உள்ளவன் எப்பச்சதி சபதி உடனே இன்னும் ஒரு மழை மேல பூச்சி இந்த பழம்